நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உருகுவே நாடு தென் அமெரிக்காவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது இரண்டு உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் அமெரிக்காவின் என்டர்பிரைசஸ் இங்கிலாந்து நாடு வழங்கும் மிக உயர்ந்த விருதின் பெயர் நைட் ஹூட் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வங்காள தேசத்தின் முதல் பிரதமர் யார் இரண்டு வெள்ளை உலோகம் என்பது எதை குறிக்கும் மூன்று உலகையே ஜெர்மானிய மயமாக்க எண்ணமிட்டவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்